ஐிகள் காடவர் என்ற சொல்லை கேட்டாலேயே இவர் பல்லவர் குலத்தை சார்ந்தவர் தெரியும் பல்லவராஜா நாயன்மார் காலத்தில் சோழர்களும் குண்டி இருந்தார்கள் பல்லவர்களும் பாண்டியன் பாண்டிய பல்லவர்கள் ஒருத்தர் இவரை சிம்மவர்மன் மூன்றாம் சிம்மவர்மன் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்ற மூன்றாம் சிம்மவர்மன் இவர் சிவபக்தி உடையவராய் இருக்கிறார் அந்த சிவபக்தி உடையவராய் இருந்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டி விட்டு துறவியாகி தலையாத்திர செய்கிறார் அப்படி ஒவ்வொரு தளத்திலும் சென்று ஒவ்வொரு பாட்டு பாடிக்கொண்டு வர்றார் அது அவருடைய வரலாறு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இனிமே அவருடைய பாடல்ல புங்கு அவருடைய நிலையை பார்க்கலாம் வையனுகள் பல்லவரதம் குளமரபின் பல்லவர் குழம்பத்திலே பகித்தோன்றி வெய்ய கலி கலியும் பகையும் மிக ஒழியும் பகைவரும் இல்லாதபடி நாட்டை அரசாண்டார் நாட்டில் எந்த வறுமையும் கிடையாது பகைவரும் அந்த அளவிலே நாட்டை அரசாண்டார் வகையை அடக்கி செய்யச் சடையார் சைவத்திருநெறியால் அரசளிப்பார் சைவ நெறிப்படி உலகத்தை காத்துக் கொண்டு வந்தார் ஒரு அரசர் அவர் பெயர் ஐயடிகள் ஐயடிகள் பஞ்சபாதர் என்பது சமஸ்கிருதத்தை அவருடைய பெயர் இருக்கிறதாக வடமொழி கல்வெட்டில் இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆகவே ஐந்து விதமான வழிகளினாலே இறைவனை அடைவதனாலே இறைவனுக்கு ஐயடிகள்னு பெயர் அந்த பெயரை இவர் பெற்றிருந்தார் அத அந்த பஞ்சபாதர் என்ற வட சொல்ல தமிழில் தெய்யடிகள் என்று சொல்லுவார்கள் அடிப்பழுத்தும் செங்கோலார் திருமலியும் பொழுவிளங்க சேநிலத்தில் எவ்வயிற்கும் பெருமையுடன் இனிதமர பிறங்கு பிரபுலங்கள் அடிப்படுத்து மகரெல்லாம் போத்து வேற்று நாட்டு அரசரெல்லாம் வென்றார் தருமநெறி தழைத்தோங்க தருமத்தின்படி அரசாண்டார் தரணி சைவமுடன் அருமறையும் துறை விளங்க சைவமும் வேதமும் வாழ அதுதான் சேக்கிடாருக்கு விருப்பம் சைவம் வேதம் வேதம் சைவம் வேதமும் சைவமும் கலந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் சேர்க்கலார் சைவமுடன் அருமறையின் துறை அதனால்தான் வேத நெறி ததைத்தோங்க மிகுசைவ துறை வழங்கன்னு ஞான சம்பந்தர் புராணம் ஆரம்பிக்கிற போத நமக்கு ரெண்டும் வேணும்னு சொல்வார் அருமறையின் துறை வழங்க அரசளிக்கும் இப்படி ரெண்டும் சேர்த்து அரசாண்டு கொண்டு வர்றார் இந்த நாயனார் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்னூல் வெண் முதலாம் பண்ணுகளை பணி இவருக்கு தமிழும் தெரியும் வடமொழியும் தெரியும் ரெண்டு மொழியிலும் தெரிந்து உலகத்தை அரசாளுகிற அரசாட்சி பெரும் துன்பம் விவகாரம் எந்த நேரத்தில் நமக்கு பகைவன் இருப்பா என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியாது நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு நினைச்சுட்டே இருக்கணும் ரிசல்ட் வந்த பிறந்தான் உறுதி அது வரல ஒவ்வொருத்தருக்கும் அஸ்தில ஜரம் அப்படித்தான் இருக்கும் எந்த அரசாட்சிக்காரி என்பது காரியல்லை பா பெரிய பாரம் அரச பாரம்னே பேர் வச்சாங்க அதை ரொம்ப சும அத தூக்கி நடக்கிறது கஷ்டம் சொன்னார்கள் இன்னல் என இழந்து அதனை எழுக்குமரன் மேல் இழுச்சி அந்த அரசாட்சியை தாம் பிள்ளை தலையில கட்டி நீ அரசாட்சி ஆள்னு சொல்லிட்டு திருத்தொண்டு நயந்தளிப்பார் கோயில் தோறும் சென்று தொண்டு செய்ய புறப்பட்டார் தொண்டரிமை உலகின் கண்டு அண்டர் மருந்தர்களும் ஆலயங்களான எல்லாம் சோழர்கள் அண்டா சோழ நாட்டில் இருக்கிற பல்லவ நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போய் பணி செய்து கொண்டிருக்கிறார் வண்டமொழின் மொழி அன்பா ஓரண்டா வழுத்துவார் இவருக்கு தமிழ் தெரியறதுனாலே ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் அந்த கோயிலை பத்தி ஒரு வெண்பா பாட ஆரம்பிச்சார் இப்ப ஞான சம்பந்தர் நாவகரசர்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போய் பத்து பத்து பாட்டு பாடி பதியம் பாண்டார்களே பின்னாடி இவர்கள் ஏழாம் நூற்றாண்டு இந்த நயனார் ஆறாம் நூற்றாண்டு சம்பந்தருக்கு ஒரு நூற்றாண்டு முன்னே இருந்துட்டார் அப்ப இவர் போனாரு கோயிலுக்கு ஒரு பாட்டு தான் பாடினாரு அதுவும் வெண்பாவா பாண்டார் அப்ப வெண்பாவில் பாடுகிற ஒரு பழக்கத்துல அவர் இருந்தார் உலகம் உடம்பு நிலைக்காது இளமை நிலைக்காது அழகு நிலைக்காது செல்வம் நிலைக்காது அதனால சீக்கிரம் சாமியை வழிபாடு பண்ணு அப்படின்னு ஒவ்வொன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த முறையிலே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ரெண்டாவாக பாடி ஒரு தொகுப்பு நூல் உண்டு பண்ணினார் அந்த நூலுக்கு பேர் கேத்திர அது இன்னைக்கும் பதினோராம் திருமுறை இருக்கு நம்முடைய பதினோராம் திருமுறை கேத்திர வெண்பா என்பது இந்த ஆட்சி பாடிய நூல் ஒன்று நமக்கு இருக்கிறது அப்படி ஒவ்வொரு ஊரா போய் பாடினார் பெருந்தொழு பெருந்தொழு பெருத்தழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன்பொலியூர் திருச்சிற்றம்பல தாட புரிந்தரும் செய்ய தடை நிறுத்தனார் திருக்கூத்து சோம்பரத்துக்கு வந்தார் சேம்பரத்துள்ள பெருமானை வணங்கினார் நெடுந்தகையார் விரிப்பனுடன் செந்தமிழின் வெண்பா மென் மலர்புறைந்தார் சேம்பரத்துக்கு வந்த அங்கு ஒரு வெண்பா பாட்டு பாண்டார் அவையார் அதுவற்றங்க அமர்ந்து சில நாள் வைகி சேம்பரத்துல இருந்துட்டு இப்படி ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொரு வெண்பா பாடி கொண்டு வந்தார் அந்த பாட்டு தான் பிறகு சேத்திர வெண்பாவாக இருக்கிறது கடைசியில ஒரு திருக்கையை மறவாமல் கைலாயத்துக்கு போய் சேர்கிறார் கொடகையிலை மலை சேர்ந்தார் என்ற அவருடைய புராணம் நிறைவேறுகிறது